அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து வள்ளுவ பெருமான் கற்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நாம் எல்லோரும் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை வளர்த்து வேண்டும் சாகும் வரையிலும் கல்வியை கற்றுக் கொண்டிருங்கள் என்று சொன்னார் அது மாத்திரம் இல்லை பிறகு இந்த கல்வி பயன்படும் என்பதை சொல்லுகிறார் வாழும்பொழுது கல்வியை கற்க முடியாது புரியக்கூடியது கற்ற கல்வி ஒருவருக்கு ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது அப்படி படிக்கணும் எழுமையும் ஏமாப்படைத்து எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் இனி பிறவிகள் தோன்றும் பொழுது உண்மையிலேயே சரியான கல்வியை பெற்றுவிட்டால் மறுபடியும் உடல் வேண்டிய அவசியம் இருக்காது என்று மெய்யுணர்தல் அதிகாரத்திலே சொல்ல போகிறார் திருவள்ளுவர் ஆனால் பிறப்பு இருக்குமானால் அந்த பிறப்பிலும் அந்த கல்வி வெளிப்படும் புராடிஜின்னு நாம் கேள்விப்படுறோம் சிறு வயதிலேயே குழந்தைகள் சங்கீதத்தை பற்றி நாட்டினுடைய வரைபடத்தை பற்றி திருக்குறள் ஒப்பிப்பது பற்றி பல கோணங்களிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அது முன் பிறவியிலே கற்றது தானே அதற்கு வேறு எது காரணமாக இருக்க முடியும் ஆக எழுமையும் ஏமாப்புடைத்து ஏமாப்புன்னா பாதுகாப்பு படிக்கிற படிப்பு ஒரு நாளும் வீண் போகாது அது அதுக்கு பாதுகாப்ப கொடுக்கக்கூடியது ஆகவே இந்த உடல் அழிந்தாலும் உயிரானது இந்த மனித உடலின் மூலம் உள்ளத்திலே பெற்ற கல்வியானது பிறவிதோறும் தொடரும் என்பதைத்தான் வள்ளுவெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் எப்படி புண்ணிய பாபம் உயிரோட சேர்ந்து அந்த உயிரை எடுக்கக்கூடிய பிறவிகளெல்லாம் தொடருமோ அப்படி எல்லா உடல்களிலும் அது தொடரும் மீண்டும் மனித உடல் கிடைக்கும் பொழுது இந்த அறிவு வெளிப்படும் ஏமாப்பு என்பதற்கு உதவுதல் உதவுதல்னா மற்ற பிறவைகளையும் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் உதவி செய்து நம்மை பாதுகாக்கும் என்று புரிந்து வேண்டும் அதாவது நம்மை தவறான வழியில் செலுத்தாது மேலும் மேலும் நல்ல வழியில் செலுத்தி பிறவிச் சூழலிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யும் என்ற கருத்தும் இதிலே புதைந்திருக்கிறது திருஞான சம்பந்தருடைய அவதாரம் இதை நமக்கு நன்றாக உணர்த்துவதை நாம் உணரலாம் சிறுவயதிலேயே அவர் தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை தொடங்கி பாடியதை இன்றும் நாம் நினைவு கூர்ந்து ஓதி வருகிறோம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருவர்க்கு ஒருவருக்கு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது எழுமையும் எழுகின்ற எல்லா பிறவிகளிலும் ஏமாப்புடைத்து பாதுகாத்து உதவி பாதுகாத்து உய்வு அடையும்படி செய்யும் என்பது கருத்து